சச்சிதானோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நும்தோத்தராவுக்கோவிலிய பரமம் விரதாம் பதம் தே நானியலீந்தஸ்வா தத்தே பதம் தொமபிதாயதி விக்னமூர்தினி ரொம்ப அழகான ஸ்லோகம் இது அதே சமயம் அண்மயம் பண்ணுறதும் கொஞ்சம் கடினம்தான் என்னுடைய முயற்சினால் ஓரளவுக்கு பெரியோர்கள் சொன்ன வழிப்படி அர்த்தம் சொல்ல பார்க்குறேன் ரொம்ப கவனித்து பார்த்தா சிம்பிள் தான் ஆனால் சாதாரணமாக இதை எடுத்து விளக்க சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஸ்லோகத்தினுடைய விஷயம் ரொம்ப சுருக்கமானது விஷயத்தோட சுருக்கம் என்னன்னு கேட்டால் பகவானுடைய பக்தர்கள் எல்லா தடைகளையும் தாண்டி மோக்ஷத்தை அடைகிறார்கள் அதுதான் விஷயம் ஆனால் சொல்லியிருக்கிற மொழியானது இந்த பாஷா சைலி தான் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு துவாம் சேவதாம் பக்தானாம்னு சப்ளை பண்ணிக்கணும் துவாம் சேவதாம்னா உன்னை சேவிக்கின்ற உன்னுடைய அடியவர்களுக்கு அது மாத்திரம் இல்லை ஸ்வௌகா விலங்கிய பரமம் பதம் ரஜதாம் தே துவாம் சேவதாம் பரமம் ரஜதாம்ங்கிறத சேர்த்துக்கணும் உன்னை சேவித்து பரமபதத்தை அடையிறத்துக்கு முயற்சி பண்ணுகிற பக்தர்களுக்கு ஸ்வகஹா விலங்கிய அதாவது ஸ்வௌகஹான்னு சொன்னால் தேவர்களுடைய உலகங்கள் சொர்க்கம் சொர்க்கத்தை தாண்டி பரமபதமாகிய மோட்சத்தை அடையிறது அதாவது விஷய சுகத்தை விட்டு ஆத்ம சுகம் பிரம்மசுகத்தை உணரணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு சுரக்கிருத்தாக பகவாக அந்தராயாக பவந்தின்னு சப்ளை பண்ணிக்கணும் இந்த தேங்கிறது தே பதம் உம்முடைய பதம் அப்படின்னு அர்த்தம் சுரகிருத்தாகனால் தேவர்களால் செய்யப்படுகிற பகவகா அந்தராயாக நிறைய இடைஞ்சல் இந்த தேவர்கள்னு சொன்னால் நம்முடைய இந்திரியங்களையே சொல்கிறது உண்டு சாதாரணமாக சாஸ்திரத்தில் நம்முடைய கண்ணு காது மூக்குன்னாக்கே நம்மளை இந்திரியங்களே நம்மளை வந்து ஒசத்த மாட்டேங்கிறது நமக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது நம்ம இப்படியே போய் எக்ஸ்ட்ரோவேட்டாக போய் போய் பழகிட்டோமா அதனால் நம்ம அகநோக்கு உடையவர்களாக நம்மளை ஆக்கிறதுக்கு இது விடுறதில்லை அதுக்கு ஏதாவது கொடுத்தா சந்தோஷமாக நம்மளை காப்பாற்றின் ஆனால் நமக்கு அதுக்கு ஏதாவது கொடுக்கலன்னு சொன்னால் இந்த கண்ணு காது மூக்கு நாக்குக்கு அது நம்மளை இடைஞ்சல் பண்ணுறது அது எப்படின்னு கேட்டால் பரிகிஷி பலீன் ததத்தஹா ஸ்வபாகான் பலீன் ததத்தஹா ந அந்தராய குருவந்தி அப்படின்னு சேர்த்துக்கணும் அன்னிய அந்நியன்னா இந்த ஈஸ்வரனை பூஜை பண்ணாமல் விஷய சுகத்துக்காக வேண்டி இந்த தேவர்களை எல்லாம் இந்திராதி தேவர்களை எல்லாம் பூஜை பண்ணுறவனுக்கு அவங்க இடைஞ்சல் பண்ணுறதில்லை ஸ்வபாகான் ததத்தஹா பரிகிஷின்னா யாகத்தில் ஸ்வபாகான் பலீன் அவர்களுக்குரிய ஹவிஸ் எல்லாம் பகுதிகளெல்லாம் கொடுக்குறவனுக்கு அந்நசிய ந ததாத்தி மற்றவனுக்கு தர்றதில்லை இந்த பக்தனுக்கு தான் இடைஞ்சல் பண்ணுறான் நிறைய தேவர்களெலாம் தே பதம் ரஜதாம் தே பரமம் பதம் ரஜதாம் உன்னுடைய பரமபதத்தை நாடுகின்றவர்களுக்கு அவர்களுடைய சொர்க்க லோகத்தை தாண்டி பரமபதத்துக்கு போகணும்னு அந்த லோகத்தில் இருக்கிற அவர்களையெல்லாம் கவனிக்காமல் நேர போகிறானே அவர்களுக்கு நிறைய இடைஞ்சல் கொடுக்கிறார்கள் ஆனால் நீர் என்ன பண்ணுறது தெரியுமா ம் அவிதா எதி த்வம் அவிதா பவதி நீர் அவனுக்கு அனுகிரகம் செய்யவில்லை என்றால் அவன் எப்படி விக்னமூர்தினி பதம் தத்தே நீர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா அந்த தடைகளினுடைய தலையில் எப்படி காலை வச்சு தாண்டி போக முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீர் அனுகிரகம் பண்ணி இந்த விஷயானந்தத்தில் மூழ்கி இருக்கிற இந்திரியங்கள்டருந்து விடுபட்டு பாஹியத்தில் தேவர்கள்னு சொல்கிறது அந்தரத்தில் இங்கே சரீரத்தில் இந்திரியங்கள் தான் இதனால் வரக்கூடிய இடைஞ்சல்களை எல்லாம் கடந்து அவன் விக்ன தடைகளின் தலையில் காலை வைத்து விடுகிறான் நீர் அனுகிரகம் செய்கிற காரணத்தினால எதீ துவம் அவிதா பவதி தரி நிச்சயேன சா பக்தா விக்னமூர்த்னி பதம் தத்தே நீர் அவனை நன்கு காப்பாற்றி விட்டீரே ஆனால் நிச்சயம் அவன் அந்த தேவர்களால் செய்யப்படும் தடைகளின் தலையில் காலை வைத்து பரமபதத்தை அடைந்து விடுகிறான் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் பக்தனை பகவான் காப்பாற்றி இந்த இந்திரியங்கள் மனசிலிருந்தே விடுவிச்சு அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கறாருன்னு ஒரு அழகான கருத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு உபதேசம் பண்ணுகிறது தாம் சேவதா சுரகிருத்தாஹவோந்தராயா ஸ்வகோவிலங்க பரமம் பிரஜதாம் பதம் தே நானிஷி பலீந்ததாக பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்தீங்க மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக